சஞ்சயன் ராஜ் ஒன்பது மணிக்கு வந்தார் வந்த உடனே திருத்தராஷ்டர்ல போய் பார்த்தா இல்ல கூட்டு வந்தியா சுவாமி பாண்டவாள பாத்தியாள் எல்லாரையும் இந்த குடும்பம் மூக்க அழியத்துக்கு காரணம் நீ தான் சஞ்சயன் அவருக்கு கூட்டு வந்த கதையெல்லாம் சொல்றேன் கூப்பிட்டு சொல் பதினோரு மணிக்கு மேலோரு மணிக்கு மேல போய் கூப்பிட்டு என்ன இவ்வளோ செஞ்சு இது மாதிரி நிதிச்சதே இல்ல இத்தனை அர்த்தத்துக்கும் காரணம் கதவனார நீதான் என்ன விஷயப்பட்டு எனக்கு தேர்ல வந்தது இருக்கு அங்க நடந்த இப்ப சொல்ல முடியாது தனியா சொல்லப்படாதுன்னு வா சொல்லிருக்காள் சபகூட்டிச்சோணம் சுதிர் காண நாளைக்கு பெருமும் சபையூட்டோபோரண நுடுபூட்டா சஞ்சயம் சஞ்சயோ அஜா அஜா வாசம் சபா மதி நுடுபூட்டான் ஆயினாலே விவரான் விவரணம் கூட்ட திருதராஷ்டன் தர்மபுத்திரிகள் சொன்ன சொல்ல இருப்பேன் கிட்ட தனியா சொல்ல மாட்டேன்னு பூட்டான் எனக்கு தூக்கம் உடம்பெல்லாம் நடுங்கிறது சொன்னாராம் சௌராஷ்டிரம் என்ன சொல்லிருப்போ சொல்லிருப்போன்னு ஜெட்மெண்ட் சொல்றதுக்குள்ள கட்சிக்காரன் தவிப்பந்தான் அது மாதிரி என்ன சொன்னாலும் பாண்டவாழ் மனசு தவிக்கிது எனக்கு தூக்கம் ராத்திரி என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணினா க்ஷேமத்தடையே தூக்கம் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் எனக்கு கஷமம் உண்டாவதற்கு காரணத்த ஈஸ்வரணம் விதூர் கூட்டு கேட்டாராம் ருதராஷ்ட்ரம் சத்ரோஹித் தர்மம் மோக் தெரிஞ்ச பிரபு நீ நாளா மிதர் தனதராஷ்டிரம் தர்மசாஸ்திரம் அறிஞ்ச பிரபு நீங்கள் நீங்கதான் என் கவலை போகுதியா சொல்லணும் எனக்கு இந்த ராத்திரி தூக்கம் வராம உடம்பெல்லாம் எரியுது மனசெல்லாம் தவிக்கிறது எனக்கு கேமத்தை உண்டாகுமே சொல்லணும் உடனே மித நீ உடனே நீதி அப்படியே ஒரு அம்ச தேவனையும் விட்டு கொடுத்தார் அர்த்த சாஸ்திரத்துல தர்மசாஸ்திரத்தையும் என்ன சொன்னார் உபதேசம் நீதி அபியுக்துரம் காமிதரா சொல்லுங்க தூக்கம் வராதுங்க யாராருக்கு வராதுங்க அபியுக்தம் பலவதா ரொம்ப பெரிய பேருமீனால எதிர்க்கப்பட்ட ரொம்ப பெரிய ஆள் தீசியாத்தனை காய்க்கே வராத கவலைப்படுவாத்தவன் சைன்யம் குறைவாயிருக்கிறவன் நிறைய சைன்யம் வச்சிருக்கிறவனை பார்த்து கவலைப்படுவனங்கள் இல்லாமல் இருக்க ராஜா அவனுக்கு எப்பவும் கவலைதானா என்ன பண்றது தெரியும் வெறும் மருந்து இல்லாத வச்சிருப்பேன் நாம அதுக்கு பயப்படாமல் இருக்கவும் முடியாது பயப்படவும் முடியாது போனவருக்கும் போனவன் பழங்கெல்லாம் கும்பா விளையாட்டுக்கு பணம் கொடுக்காம இருந்தா ரூபாய் இருக்குமே இப்போ புத்தி தானே அந்த கும்பா விளையாட்டு கொடுக்காமல் இருந்தா அந்த பணம் இப்ப வீழ்ந்து இருக்குமே நான் சொன்னா அந்த அவன்களும்த்யா இருந்தா விட கார பொண்ணு காமியா இருந்தா தூங்க மாட்டா சோரம் திருடனுக்கு தூக்கம் வராது திருடம் எல்லாரும் தூங்கணும் தூக்கம் வராது அபிஷந்தி எல்லாம் தூங்கமாட்டா இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல நீனு சொன்ன அபியுக்தம் கிருதஸ்வம் காமினம் சோரம் ஆறு பேரு சொன்ன இந்த ஆறு தோஷத்துல எந்த தோஷம் சொல்லுன்னு காட்டாரா கட்சி மகாரோஹை எனக்கு என்ன சொல்லு சரிமா கிட்டத்தட்ட எல்லாமே ஊட்ட இருக்கு தூக்கேட்டோ அதனால தூக்கம் வராமல் இருக்கணும் என்ன சொல்லும்னு கச்சி பரவி பொருளை அபகரிச்சு பண்ணும் நினைக்கிற பயனுக்கு தூக்கம் வராதா அவன்னைக்கும் அடைய மாட்டான் போற போதெல்லாம் மாடி விடுவோம் என்ன சார் என்ன கல்லாம் தெரிவிச்சு கேட்டுக்கிட்டான் பாத்தேடா எனக்கு இது வந்து ஒண்ணும் இல்லாம தெரியும் நீங்க எல்லாரையும் பாத்துக்கிய பேசாமத்தேன் அதனால பாகவத்துல சொன்னா குணாதிதான் முகம் ஜிப் செய்து சுத்தமா இருக்கிறவங்களை பார்த்து சந்தோஷப்படுகவான் ஆராதிச்சிருந்தா சௌரியமா இருந்தால் சந்தோஷப்படு ஆனா கஷ்டப்படுறவங்க பார்த்து அனுக்ரோஷம் குணாதமாதுமபடுறவனை பார்த்துமா நான் கஷ்டப்படம்னு நினைக்கப்படாத தயவு பண்ணணுமா அனுக்ரோஷம் இருக்கணும் நம்ம போல இருக்கிறவாழ்கிட்ட ஸ்னேகத்தை இருக்கணுமா மைத்திரியும் சமானா ரவி சேது நத்தா போய் ரவி போயிட்டா அவரு தாபமே இல்லையேட்டா குறைக்க நல்லா சௌகரியமா இருக்கிறத பார்த்து பொறுக்காம அதை இப்படியா அபகரிச்சு நினைக்கிறேன் அவன் பொருள் ஒரு துக்ஷம் கூட வராது பண்டிதன் யாரு தெரியுமா புஸ்தகங்களை பிடித்தவன் பண்டிதன் அல்ல பின்ன பண்டிதனால் இந்த பொருளை பார்த்து அதுல இருக்கிற மோகத்தினாலே தர்ம காரியத்தை மறக்கிறது நல்ல காரியம் பண்ண ஆரம்பிக்காமல் இருப்பது ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்கு எத்தனைக்காமல் இருப்பது நமக்கு பணத்துல ஆசை வந்துருந்தேன்னா பொறுமை இருக்காது எதிராக கொஞ்சம் வாயிட்டு தர்மத்துல நிச்சயமா இருக்க மாட்டானா பொருள்ல ஆசை வந்து பத்து ரூபாய் அந்த தர்மத்தை விட்டு ஒரு தினம் கூட அசையாமல் இருப்பது பணத்தை கண்டு எல்லாத்தையும் பொருளை பார்த்த உடனே இதெல்லாம் விட்டுமா ஆசைனால தானே பாண்டவாளன் தம்பி கொடுப்போம் கூறும் அம்மா தம்பி குழந்தைங்களா நினைக்கலான் அப்படி நினைக்காதே தர்மத்தை மறக்காதே கொடுமையாடே பாண்டவன் குடுக்க வேண்டித்த குழு இதத்தான் சொல்றே திரும்ப திரும்ப பேசுனாலும் தூங்குவா நான் தூங்கினா முடியுமா இல்ல கருத்துவா தூங்குற அது பரமதோஷம் இழக்கணும் தந்திரி நினைப்பாதி நல்ல காரியங்களை சீக்கிரத்துல உதவு நடுங்க ஏன் பாரதத்துக்கு வரலா பாரதம் கற்கணம் எண்ணம் கூட இருக்கும் ஏதாவது உருவம் பயம் கொண்டு வரமாட்டான் கோபம் மனுஷனுக்கு நீட என் கோப்பே நாலிங் ஜீமே என்னது அது ஆறு தோஷத்திலும் நல்ல ஸ்ரீவான ஐஸ்வர்யத்தோட க்ஷம் ஆயிருந்தும் அனுக்கிரமே தூக்கம் அலசனாய் கேம்பெரித்தது வேண்டிய காரியத்தை பொம்ப தாமசிச்சு அதெல்லாம் தப்பு அபிஷேகம் எதிர்த்து செய்யணும் அபிஷேஞ்சாக்கி ஆறு தோஷத்தையும் ஜீவன் விலக்கிக்கணம் நாள் पुरुषो ஷிமாவே அச்சு ஆஷே அபூ पुरुषो ி கோ ஆலசியம் தீர்தான் புருஷோ நாவா அனமுட்சிஜம் அரட்சித்தாரம்பா பிரிய மனுஷன் அவன் பிரயோஜனம் இல்ல அவனை வச்சிருந்து பிரயோஜனம் இல்ல உட்கூடத்தான் ஒண்ணுங்க ஒரு ஆறு பேரு சொன்னாங்க பொறிச்சி இருக்கா என்னமா தான் பொறிக்கினார் சொல்லி யோஜனை பொட்டுன்னு வாழ்ந்தான் நீ என்ன வேணும் பண்ண முடியாங்க அப்பவத்தாரமா உடனே வேதம் அத்தியனம் சந்தோஷம் இல்லாம ஒருமுன ஜம்பரியா இருக்கு சந்தேகம் ஒருவன் சிரமம் தூங்குற என்பதுலாம் ஒருவன் ஒளி போற அப்படிப்பட்ட ஆச்சாரியன யோசனையை பண்ணாமல் அப்பிரவத்தாரியம் அத்தியனம் பண்ணாதவன சுற்றி காட்சப்படாது அவன் பெரிய யஜ்ஜன்கள் ஒருத்தர் பிராமணா சம்சி நான் பண்ணுவீங்க யாகம் பண்ண அவருடைய சம்பந்தி பெரிய பணக்காரர் அவர் ஒருத்தர் ஐக்கியம் இருந்தார்கள் எங்களுக்கு எங்கூர் வாத்திய அதிபர் இவருக்கு கொடுக்கணும் நீங்கள் அவருக்கு பண்ண தெரியுமா கட்டாரம் அதே அப்ப அவருடைய யோகிதா அப்பார்கள் அதுக்கான பிராமணா சம்சி பெருமானன் சுவாம கொண்டு போய் கொடுத்துருக்காரு என்ன எனக்கு இதெல்லாம் தெரியாது கொண்டு போட்டா மலையாளத்தில என்ன இருக்குங்க அவர் மலையாளம் தெரியுங்க அவன் அத்தியனம் பண்ணாதவனே ருத்விகா சொல்லிக்கொள்ளக்கூடாது என்ன ருச்சிகளுக்கு எல்லாம் யாகம் முடிவுற சம்பாவனை இவருக்கு முதல்ல சம்பாவனும் சொல்லிக்கொண்டம் மதிகளட்சிக்காத ராஜாவே கூட எல்லாருமாச்சிருந்து ஆமா பென்ஷன் கொடுத்தோம் அரட்சிதாரம் ஒரு முனை தோழில் பண்ணி விடு தியாகம் பண்ணி விடுதல அர்த்தமல்ல அந்த அம்மா என்ன என்ன பேசணும் தெரியா பேசணும் அதான் அர்த்தம் ஜூடனே அவளை நாளைக்கு நீ கொஞ்சம் அந்த அம்மா நாள் சரியா பேசணும் அவன் என்ன பண்றது மாட்டை கொண்டு போய் யாரும் தெரிய வயக்கரை தடல்ல கொண்டு விட்டு அவன் மாட்டு கிராமத்துல வந்து உடையாருன்ற அது வயல்ல அறங்கி பட்டி வாடி போடுவோம் இந்த வாடி பட்டின்னு சொல்றது இங்க என்ன என்ன சொல்றதும் வாது மே ஆடு இருக்கிற இடத்துல இருக்கவன் திரு குந்துடும் பாதுவன் அவன் காலம்பறை ஆறு மணிக்கு அவன் பாட்டுக்கு ராஜா குளத்துக்கு கந்தன போகாது அவன் இப்படி யாராவது வந்தா அப்படி இருக்கணும் ரோட்ல அப்படி வந்து இருக்கணும் ஜனங்கள் இடத்துல இருக்கணும் அவன் தவிர அவன் பாட்டுக்கு பரப்ட்டு ரோட்ல எட்டி பயக்கரைக்கு பறப்பட்டு போகக்கூடாது அவன் காலவாழையே அவன் இங்க தெருவி இருக்கணும் அவன் பாட்டு வயக்கரைக்கு அவனை தியாகம் பண்ணி முன்னாள் வேற புது ஆள ஊர் கழிச்சு சிபோ ஜீவேதான் அவனுக்குதான் வேலை இல்லையே வாபி தனக்கு காரியமே இல்லை பார் பரு நா ஆரஞ்சு தெரியணும் நான் வரக்கா அது இது ஷடேவா ஒரு தோணி கிரிஞ்சு போய்ட்டு அது அக்கறைக்கு போறதுக்காக வச்சுக்கலாமோ அத பேசாத எடுத்து வெட்டி இருக்கோம் அது மாதிரி தியாகம் பண்ணி பண்ணமுக்காமட்டார் अभी அவன் எல்லா லஜியும் நம்ம கேட்க வர ஏதாவது தன்னாலும் அவன் கொள்ளையே அடிச்சு நினைச்சா அது வாங்க குறைச்சு கொடுக்கும் அனாலியம் தர்மம் பண்ற விஷயத்துல அலசனா இருக்காது ஒரு பஞ்சாட்சம் கரெக்டா பண்ண போறேன் பண்ணி போறேன் ஆனதுக்கு அப்புறம் கரெக்டா அதை கம்மி இது பண்ண போறேன் என்ன பண்றது பணத்தை முன்னாடி வாங்கறதுக்கு அதுக்கப்புறம் வச்சிருக்கேன் ஏதாவது தான தர்மத்துக்கு அப்புறம் சாந்தி கல்யாணம் பண்றதானே கல்யாணம் பண்ணிக்கிறதானே அதெல்லாம் முன்னாடி பண்ணிக்கிறேன் இப்படி ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பான் ஒத்தி போடுவேப்படாது அப்படின்னு முச்சு வந்து பொடலில கை போட்டு புடிச்சிருச்சா எப்படி பயந்தன் தர்மம் பண்ணுவோ அது மாதிரி பண்ணணுமாத்த பண்ற விஷயத்திலே ஆச்சரியன் சொன்ன பஞ்சாட்சரம் பாவனச்சரந்தம் ஹிதி பாவையா பிட்சு பரி அப்படியே அது நினச்சிட்டு கூட பசூரா பசுபுக்கி சதீயத்தில் யானம் பண்ணிண்டி ஜெயிக்கணும் பஞ்சாட்சரம் பக்கத்துல பேப்படுந்தா அதிக வசிந்தே போய் கால தான் பஞ்சாட்சரம் பாவலமுச்சு அந்த கால்வாய்க்கு என்ன சம்பந்தம் நீங்க ஏதாவது தர்ப்பணம் பண்ண போறாங்க பாவயம் தகா பரமேஸ்வரனு தியானம் பண்ணணும் எங்கேயோ கைலாசவாசியா இருக்கிற பிரபுவே ரிதி பாவயம் தகல்ல அங்கேயிருந்து பிடிச்சி கொண்டு உக்காச்சு வைக்கிறது தான் பாவனையும் அவாதான் மகாபக்திசாலின்னால ஆச்சரியா மகாமந்திரங்களை ஜனால் உணர வேண்டாம் தேசத்தில் அதுக்காக ஆசைப்பட அவளுக்கு அக்ஷராபியாசமே தெலுங்கு தேசத்துல அஞ்சாவது வயசுலேயே உபதேசம் பண்ணிப்பாரு அஞ்சு வயசுல இருந்து வயசுல பஞ்சாட்சி உபதேசம் அறுபது வயசுல நமக்கு காக்காய்க்கு என்ன வித்தியாசம் காக்காய்க்கு பஞ்சாட்சம் உண்டோ காக்காய்க்கு அது மாதிரி நாம அப்படி ஆயிடுவோம் என்ன சாப்பாத்தியமா பண்ணிக்க வேண்டாமா அப்படி மறந்துட்டே இருப்பாள் அதனால சனாலயம்னா தர்மம் பண்ற விஷயத்துல அனாலசலா இருக்கக்கூடாது அடையணும் இல்லாம இருக்கணும் சில பேருக்கு அடையப்பா நல்ல மலையா போட்டார நல்ல கோட்டா போட்டு போறாரி துக்கப்படுவான் தெரியுது இப்படி எல்லாம் அசூயப்படுவான் ரொம்ப தப்பு இது எல்லாத்தையும் தோஷங்கள்லாத்தையும் விளக்கிக்கணும் அசூய இருக்கணும் புதுமையிருக்கணும் அவன் புருக்க மாட்டான் புத்தி அத்தியாவசியம் இருக்கணும் தைரியம் இருக்கணும் தைரியம் இருந்தா தான் தர்ம தண்ணி எல்லாத்தையும் நுற்றி தோணியும் கேள்வி சொன்னதெல்லாம் கூட அவனுக்கு தருந்தும் ஆரையும் அவன் இருந்தாக்கு அவனை ल्यसूया क्षमा अर्थागमो निमिताजिनी चश्य पुत्रक विद्या ோகிராஷ்டிருந்த அவனுக்கு நித் துக்கமே கிடையாதினா என்ன இருந்தால் அர்த்தா நித்தியம் நித்தியம் பணம் வந்துட்டே இருக்கணும் பணத்தி தட்டே இருக்கப்படாது அர்த்தாக இருக்கணும் அப்படி ஒரு திருட்டு வைத்துள்ள பத்ரி இருக்கணும் அன்புள்ளவளா இருக்கணும் பத்ரி சில ஸ்திரிக்கு அன்பு இருக்கணும் நல்ல பட்சியும் எல்லாத்தையும் பண்ணி நிறைய குடுப்பல் நிறைய கூட உண்டு வெப்பல் வச்சு அவருக்கு என்ன தோணும் தெரியுமா தேவை அங்கு தாத்தா பண்ணிருக்கேன் நெய்யை வச்சு இப்படி சொல்லி கொண்டு வச்சு அவனை கொண்டு கொடுப்பா அவன் தான் நல்ல சரியான தண்ணி விட்ட விட்டு போக மாட்டேங்கிறானு ியா பிரியாஜபாரியா பிரியவாதி நீச்சா பத்னியா இருக்கணும் பிரியா இருப்பள் அன்போடு எல்லாம் பண்ணுவாள் ஆனா சொல்ல எப்படி இல்லை சொல்லுவாள் அப்படி இருக்க கூடாது அவன் இனிமையான சொல்லி சொன்னான் நல்லா இருக்க நெய்ய ஒண்ணா உடனே அப்படி சித்தமா கேட்கணும் அவன் சொல்றபோதே அவனுக்கு என்ன தோணும் அவன் இத்தனை மறந்து போடுவேன் அவன் சரி அவன் கூச்சு நம்ம குழந்தை எதை சொன்னாலும் கவனம் அப்படி இருக்க சொன்னா கவனம் மாட்டானோன்னு பயன்படுத்த அவன் கூப்பிட்டு கடைக்கு கூடுவா என்ன சம்பளம் அப்பவே அதுல இல்ல உன்ன சொல்லாப்பா அப்படிப்பட்ட பயனுக்கு சொத்தி போடு தெரிஞ்சு வைய இந்த பயனுக்கு எது சொத்த கொடுக்கறேன் ஆதரி என்ன போற ஊதி சொன்னா பையன் ரொம்ப சொத்தா இருக்கான்னு நீங்க பட்டதோபதேசம் பண்ணனும் நான் பிரபலத்துக்கு வரானே வரல அது வந்தா திருஞ்சி போடுங்க வரமாட்டேங்கிறது சொல்ல ஆட்டைய போட்டி கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் ஆதரவு பண்ற லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் எல்லா பேங்க் கடைக்கத்தனை பணமும் ஐம்பது ஏக்கர் நிலம் கரும்பு சாவிடி இந்த பயிரை புறக்கறதுக்காக திருத்தணுக்கு இருபத்தி ஏழு கட்டுக்கே நானும் என் சம்சாரமா காலால நடந்து போய் ஒரு ஊக்குமே சொல்லுவாங்க பயன் இருக்கிற கல்யாணம் எனக்கு ஏண்டா இப்படி கஷ்டப்படுறாரு போங்க உடனே அந்த பயன் கேக்குறாங்க போச்சோம் என்ன சொல்ற இந்த மாதே இருக்காங்க தப்பு பண்றான்னு சொத்தை வாங்கி மாவா யாவுக்கு போட்டான் போயிட்டு மாதாபிதாக்களை கூடி மட்டும் தெய்வமான நினைக்க வாழப்பையும் நடந்துக்கணும் பாடுபட்டு சுத்தையும் பரலோகத்துக்கு அனுகூலமா இருப்பான் இருக்கணும் படிச்ச வைக்க படிச்ச வித்தை அர்த்த அர்த்தற சு அர்த்தகிரியான வித்தை சொன்ன தகிற பையன்ியமா பேசுற பத்னி அன்புத்த பத்னி ஆரோக்கியம்யம் பணம் வந்துட்டே இருக்கிறது சொன்னேன் ஜீவோகத்தில் யாராக இருந்தாலும் அவனுக்கு நித்திய சுகத்தை கொடுக்குமா இருக்காதான் ஒரு துக்கமாக தெரியாது தோஷமாக அதனால கல்யாணத்துல ஐயூவ் அந்த பெண்ணை ஆத்துக்குவானே முத முதல்ல கூப்பிடுற பொழுது முதல் குணம் உனக்கு என்ன வேண்டும் தெரியுமா சொல்றதுன்னு இனிமையான சுற்றி சொல்லணும் பர்த்தாபே அவங்க வெளியில போய் ஆயிரம் கஷ்டப்பட்டு வந்த சிரமங்கள்லாம் நிகழ்ச்சி ஆயிடுந்தேன் அவனுக்கு ஆயிரம் தொந்தரவு இருக்கு வருவான் அஞ்சு மணிக்கு இனிதான் ரெண்டு சொல்லு பத்து சொல்லிட்டு ஆபீஸ்ல நடந்த அவனுக்கு கூறினேன் ஆபீஸ்லயும் கஷ்டம் அங்கேயும் மேல இருக்க சிரமப்படுத்தி இவ்வளவு சமப்பிடுனா அந்த வயலுக்கு என்ன தோணும் தெரியும் என்ன சாத்தி இதுக்கு மேலதான் என்னமா தர்மத்தை சொல்றது நாங்க வந்து கூறி போய் காட்டுறதா தர்மத்தை பாத்து தெரிஞ்ச அதுக்கா சொல்றேன் சு ஆறுகள்ர்வத்துல ஜீவிக்கிறாள் இந்த ஆறு போனால் இந்த ஆறு பேர்களும் ஜீவிக்க முடியாது நாள் ஜீவந்தி சத்தமோனோத்ய ஏழாவது பேர் வழி கிடையாது இந்த ஆறு பேர்களுக்கும் இந்த ஆறு பேரு தான் ஜீவனம் நாள் யாராரு நாள் சோரா பிரமத்தே ஜீவந்திழல்கள் யாரால் அடைகளால் தெரியுமாள் அஜாகிரதையா இருக்கிறோம் நாள் என்ன ஆமா கதவு இன்னைக்கு சாத்தம் மறந்து சார் கூட விட்டாங்க ஏன் சாத்தம் மறந்து போறேன் ஜாகிரதையா சாத்தம் வேண்டாமோ பிரீவிக்கிறாராம் யாதி வைத்தியர்கள் டாக்டர்கள் யார்ட்டீவிக்கிறார் மொரஜொரம் வரவங்ககிட்ட ஜீவிக்கிறான் மொரஜொரம் ஒரு மாசம் வந்ததுன்னா நிச்சயம் காலம் தான் சாயந்தரம் ரெண்டு கோடையும் போய் ரெண்டு ரெண்டு நாள் ரூபா எல்லாம் பண்ற நீங்க நீங்க என்ன குண போட்டு வந்துடு நான் புனவாங்கிறாள் சாமிகளான புமான் இடத்துல நம்ம காமம் இல்லாம இருக்கிறவங்ககிட்ட போய் ஸ்திரீகள் என்ன பண்ண முடியும் காமயேஷு உள்ளவனா இருந்தா எதை வேணும் சொத்த பிரபதேஷு இந்த ஸ்வுசத்தை அத்தியனம் மன்னி வாழ் இருக்கு ஏதோ உயிர் ஏதோ சாம வேதான்னு அது அத்தியனம் மண்ணின் அவர்கள் யாரிடத்துல ஜீவிப்பார் துரம் பௌத்திரம் முதலிய கர்மாக்களை பண்ணி நிறைய நானூறு அப்படியே அள்ளி கொடுப்பாள் தண்டனம் சுபரம் அவன் பவுன் பௌனா சாத்தனஞ்சேரிய பண்ணிதான் இருக்கு அவன் வந்து இந்த முன்னாள் குடும்பம் தான் கஷ்டங்கள்லாம் வந்து முக்கியாச்சு அது வேற விஷயம் மகாபிரத சுத்திர பூஜை பண்ணிதான் இருக்காள் ஒரு ஆ வந்து இருந்தாள் மயிலாப்பூர்ல தம்பி ரெண்டு பேர் நாளைக்கு தமிழை மட்டும் வந்தார் நான் பாதி கதையில கேட்டேன் ஏன் லட்சுமி நாராயணர் வாழ்வல்லேன்னு கேட்டேன் அவள் சொன்னா மகப்பிரதோஷம் பூஜை பண்ற ஆகத்துல அப்படின்னு சொன்னா எனக்கு அச்சரியமா இருந்தது என்ன ஐஸ்வர்யம் மாப்பிரதோஷம் பூஜை பண்ற ஆகத்திலேன்னு சொல்லி இப்ப தம்பி இறங்க அரைமணி அவளை பிடிச்சி அப்புறம் மாத்துக்கு வந்தாள் என்ன என்ன குடும்பத்துல இத்தனை பிரியம் கேட்டாலும் இப்படி வாஸ்தவான தர்மத்தை நம்பி குடும்பத்துல எனக்கு பிரியம் இல்லாம நான் நல்லா இருக்க வேண்டாமா சொன்னு மகப்பிரா பதினாயிரம் மஹப்பிரதோஷம் அச்சியை தான் எல்லாரும் நினைக்கிறார் அவன் என்ன நினைக்கிறா வாங்கும் தப்பு ஜாத்தியா ரெண்டுக்கா இருக்கு பிரமோகம் இல்லையா இவா தனக்காக உபாசனம் ஈஸ்வரம் பூஜையும் ஹப்பிரதோஷம் இதெல்லாம் அருட்டிக்க வேண்டாம அப்படி அருட்டிக்காவும் அவன் மடத்துல அட்டதான் அவனுக்கு பிரியம் அது இவ்வாறு தெரிஞ்சுக்கணும் யோகிக்காலும் அவளுக்கு வந்தா உத்தாசம் நீங்க மகாப்பிரி பண்ணுவோம் என்ன செலவாகவோ நான் துபாஷி வியாபாரம் தண்டலம் சுப்ரமணி வாழ்க்கை மண்ணி பௌன் பௌனா கொடுத்தாரு யஜ்னவேதியும் வண்டியை கொடுக்கக்கூடாது பரமசிவன் கண்ணிலிருந்து வந்த ஜனம்னு சொல்லி இருக்கு சோரோ ஜி ரோஜீ அது கண்ணீர் ஜலத்திலிருந்து உண்டான நல்லவா அதனால அது யத்துல தட்சிணியா வெள்ளியே கொடுக்காதே பரமசிவன அழுகலம் அதுவாள் தங்கத்தை பண்ணி வச்சுன்னு கொடுப்பாது கிரகணத்துக்கு தங்க கட்டி மணி வச்சு அம்மாக்கு வரணும்னு தனியா ஒரு பிராமணியை சொல்லியிருப்பாரு தொண்ணூறாவது வயசுலயும் அம்மா அவர் நினைக்கின்றது அது கூடாது தன் பௌனாவே வாரி கொடுத்தாதான் தண்டவம் சொல்ல முடியுவாள் ஆக்கியத்துல ஏராளமான இஷ்டத்தோட இஷ்டமிருந்து பகவதாராதன பண்ணணும்னா ாளஜமான சீப் ஜ சிவாஷ்கர்யார் வந்துருந்தா தம்பிக்குள்ள யாருக்கும் போது அவன் சொன்ன அவன் கூட எந்த பணம் காட்சி எல்லாம் இன்னி போது எப்பூர்வா தானம் சொன்னேன் முதல்ல ஆரம்பிக்கிற போதே வாங்கி கொடுக்கணும் என்ன அர்த்தம் ஆனா இன்னைக்கும் பதினாறாய் மக்கண்டியா ஆத்துல முத்திபயம் இல்லாமல் சும்பாலா அதுதான் வஸ்திர தானம் இருக்கு வேணும் போய் வாசோ ததாதி முப்பத்தி தேவதற்கு தனியாசியில ஓகே வாங்குவோன்னா அதை வெளியா கூட கட்டிக்கிறது இல்லையா அவன் ஏதாவது கூட முறமோட கொடுத்த குறிஞ்சு பிரயோஜனம் அப்படி குடுக்கப்படாதுதான் அவன் அவன் என்ன சந்தோஷமா கட்டிக்கொண்டியா இருக்க ஒரு தேசத்துல ரெண்டு கட்சி இருந்தா தான் ராஜா புழைக்கலாம் ஒரே கட்சியா அப்புறம் இல்ல ராஜா நீங்க பாகிஸ்தான் இருந்து ஒரு கட்சி இருந்ததால் உள்ள காரன் நீங்க ரெண்டு பேரும் ஊத்துண்டு கமிட்டி போடுறேன் எல்லாரும் சீ அருகே தலை உயரம் இல்லாம எல்லாரும் அவன் தலை உயரமா இருந்தாடனே தலையொட்டி பண்ணும் தலைக்குள்ளமா இருந்தா அவன் தலையை வித்வான்கள் யாரிடத்துல ஜீவிப்பான் முக்கால் இடத்துலாம் அவன் படிப்பிடிப்பு இல்லாத படிப்பை சொன்னா சந்தோஷப்படுறாங்க அதைப் பத்தி அறியாத வருடத்தில் தெரியாத விஷயங்களை சொன்னா திருப்திப்படுறாளாம் அவளாம் இந்த ஆறு ஒரு ஆறு உன் மணி பார்க்காத போனால் கட்டுப்போடும் என்ன சேவா விதையெல்லாம் பசுவா வாங்கி ஒரு மணி பசுவ பாக்கலாம் அது அப்படி கறவை குறைஞ்சு போயிடும் அப்புறம் மாடு பிரவேணப்படாதீங்க எத்தம் போயிடும் பிரபு முடத்துல போய் சேவிக்கிறவன் பூம்பாட்டுக்கு அவற்றை சொல்ல அவன் யா ஒரு மணி ஒரு சைக்கிள் எடுத்து போட்டான் ஏன்னா இந்த பயில தொலைச்சு ஒரு வேலைமாக்கலாம் நினைப்பாரு வயல் வேலை அப்படியே அடிக்கடி போய் தோனிக்கலாம் இரு போட்டியா இலத்தை திறந்து விட்டியா மடை போட்டியா களை எடுத்தியா என்ன ஒண்ணும் தங்காளித்த பார்த்து இருப்பான் அந்த அம்மாவை சாப்பிட்டியா போனியா ஒண்ணும் சாப்பாட்டான் அந்த அம்மா என்ன சொல்லு நான் சாப்பிட்டேன் இருக்கேனா போட்டேன் விசாரிக்கிறேன் அம்மா சொல்லுவான் உங்க வித்திகாரனா இருக்கவன் அவன் சாப்பிட்ட தெரிஞ்சா கூட சாப்பிட்டியா அம்மா என்ன பண்ணு தெரியும் கதைக்கு வரல்காரும் தெரிஞ்சா கூட காபி சாப்பிட்டான்னு சொன்ன கபட்டமா சொல்லப்பார் பதஜி பரமதேவ இந்த பாடி சொன்னாலும் இல்லை நான் மெஜென் காவ சேவை சுசித்vartheta மித்ய விருஷல سنگ மித்ய விருஷல سنگ ஜடே அப்படிதான் படிக்க படிப்ப அப்படியே ஞாபகம் வாங்க வேண்டாம் என்ன வர புரியல ஞாபகம் இல்லன்னா அப்புறம் எதை ஆரம்பிச்சானோ அதை சொல்ல முடியாது எதா ஆரம்பிச்சாலும் என்ன கொஞ்சம் தெரியாதவங்க பேசுவேன் போல இருக்கு உடனே தட்டு தட்டுவோம் அப்படி கவனிப்பா ஒண்ணும் கவனிக்கலாம் பயமா இருக்கும் பாட்டு போடுவான் நேற்றுக்கு மேலே போடுவான் அவன் யோக்கிய கூட போகுதியா கவனிக்காதனால வித்யா வருஷிஹி இந்த ஆரையும் மணிக்கு மணி கவனிக்கணும் நாள் எதது நாள் சேவா கிருஷர் வித்யா சங்கிஹி ஒரு ஆறு பேர் ஒழிகள் மிஞ்சி உபகாரம் பண்ணினவாழ கைவிட்டுவாளாம் மறந்துவிடுவாளாம் உலகத்தில் அநேகமான உத்திர தொண்ணூறு எப்படி இருக்கும் யாராரு நாடாச்சாரியம் குருவே விஜய் படிப்படி பண்ணலாம் ஆனதுக்கு அப்புறம் குருவை மறந்து விடுவோம் கல்யாணத்துக்கு அவரு நன்றி போட மாட்டா நல்ல சிக்ஷன் கத்துக்கிட்டவன் வித்த கத்துக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியும் வாங்கிக்கிறதே உங்களுக்கு அப்புறம் பழைய மாணவர்கள் சங்கம்னு அவர் ஏதாவது ஆரம்பித்தார் லெட்டருக்கே பதில் போட மாட்டான் ஆமா முதல்ல சொல்லுவான் சார் நான் ஸ்கூல்ல படிக்கிறேன் எனக்கு முத முதல்ல சம்பளம் ஆன உடனே உங்க ஸ்கூல் கட்டிடத்துக்கு தான் கொடுக்க போறேன் அப்புறம் இந்த திருவொழியா வராம இந்த திருவழியா இருக்கு அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியனை கை விட்டுவன ஆறு பேர் வழி அப்படி விட்டுவார் இதுல முதல் பேர் வழி படிச்சவன் ஆச்சாரியன படித்த கை விட்டு இரண்டாவது பேர் வழி யாருனார் கல்யாணமான உடனே அம்மாவை கை விட்டு விடுவதாரா கல்யாணம் ஆறு முதல்ல சம்பாதிச்ச பணத்தை உனக்கு தங்கச்சியின் உனக்கு தீபாவளிக்கு பட்டு போடாங்க போறேன் உனக்கு வைரத்தோடு பண்ணிட்டு சொல்லுவான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவது தெரியுமோ அம்மாவுக்கு எங்க ரூமுக்குள்ள நீ வந்தேன் எங்க ரூம் வாழ்க்கை ஆட்சியத்துல போல எங்க ரூமுக்கு நீயே வந்தேன்னு கேப்பிரு இப்படி ஒரு பெருவியா சொல்லுவேன் ரெண்டுக்க விட்டு போச்சுன்னா நீங்க சொல்லணும் ஒன்பது மணி ஆனவுடனே தூக்கம் அப்படி வருதுங்க அச்சாருயா இப்போ எல்லாரும் சந்தோஷமா போக இருக்குங்க படத்தை ரொம்ப கொடுத்துடமா சௌகரியமா இவனுக்கு அவனுக்கும் எவ்வளவு இருக்கிற போது பண்ணி போட்டா உண்டே தவிர்த்து அப்புறம் பண்ணி போடுறேங்கறதெல்லாம் நம்ப முடியாது சொன்னபடி பண்ணுவோம் நீ சொல்லதுக்குற கா எல்லபடி நடக்கிற்கு அவர சொன்னா சொல்லிக்கலாம் காஜிஆடுத்து விட்டு விடுவோம் காஜி ஆர மட்டும் சார் வாங்க மறக்கவே மாட்டேங்க சார் சொல்லு காரணிக்கலத்தில் போய் பத்து மணிக்கு அக்கறை போகணும் அவசர கல்யாணத்திலே கொள்ளப்பாச்சு வட அதுமன் அக்கரை கீரனத்துக்கு அப்புறம் சிங்கள இல்லாம போடுவான் நடுப்பு கலம்பாட்டம் பயாமம் போக போடுவான் ல பாலம் இருக்கு போறேன்னு விடுவான் இருந்தா அந்த ஓடக்காரன் என்ன பண்ணுவான் நடு வழியில வந்து அவசியத்தை என்ன நான் நடுப்பு வாங்கி போடும் சௌகரியமானதுக்கு அப்புறம் வந்து தலைக்கு ஜலம் போடுறது தலைக்கு ஜலம் போட்டு இந்த பையன் மறுபடியும் வைத்தியரை கண்டத்தின் மீட்டு போடுவாட்டி பூர்வோபரிணம் அநேகமா அப்படியே பண்ணுவான்னு முட்டார் ரொம்ப பேருக்கு சொன்னதெல்லாம் இது ஒண்ணும் புஸ்தகத்துல வெளியதில்ல வமியே அனுவன் கட்டயம் கிப்பூடுமன்ஷியை சோகிரீத்தீவோகாஜன் கூட்ட மனுஷகூரா பரமசுத்தை ஒரு கடன் விஷம் மாதிரி நமக்கு என்ன நமக்கு என்னன்னு வாங்க அப்புறம் என்னன்னு உரம் பிடிக்கும் விபிரவாசம் இல்லியும் அப்பமே இல்லங்க அஹாரோகமான ஆரோக்கியம் இருக்கணும் கடமில்லாமல் இருக்கணும் அலையாமல் இருக்கணும்ரமசுகத்தை நல்லவாழோட அடிக்கடி சேர்க்க கிடைக்கணுமா நல்லவர்கள் அடிக்கடி பார்க்கணும் அவ ஜம் பண்ற போதும் அவா பூஜை பண்ற போதும் அவா தியானம் பண்ற போதும் அது மாதிரி நமும் பண்ணணும் தோணுமா சாதுக்கு சம்பர்க்கம் பதே பதே இருக்கணுமா சத்தம் மனுஷை யோகம் இருந்தா மட்டும் போறாது பல சாது தன்னுடைய புத்தி பலத்தினால ஜீவிக்கிறான் அவன் புரத்தியான போய் கேட்டு என்ன பண்ணலாம் சார் நான் வந்து முன்னுக்கு வரதுன்னு கேட்டேன் அவர் சொல்லுரி தன் புத்தி பலத்தினால ஜீவிக்கிறான் அவன் தான் புத்திபலீங்க பயம் நின்று வசிக்கப்படாது ஒரு ஆத்திர குடியிருப்பா நிச்சயம் சண்டையாயட்டும் பொது குடி வந்துருந்தா சண்டை வந்து வந்துருந்தாத்திரி தூக்கம் நல்ல தூக்கம் வருமான குடி இருக்கிற சண்டை குடிசல் வரும் பயம் இல்லாமல் ஒரு குடிசை போட்டுக்கொண்டிருந்தாலும் நம்ம கவலை இல்லாமல் இருக்கணும் ஒரு உடம்பு ஜெலத்தை குட்டி விட்டான் தப்பி காலம்பரை தொடச்சு கொண்டு இருக்கலாம் உடனே ஜலத்தை குட்டி பத்து பேர் ஆசைக்கு ஒரு வாய் உடனே சண்டை ராஜமூக்க சண்டையா இருக்கோம் காலம்புரை வந்திருந்த ஆபீஸ் ோ நிதாபீவி நல்லா இருந்து பார்க்கவே மாட்டான்னு சொல்லுவான் என்ன சார் பாருங்களோ கார்மிகரும் அவனுக்கு முக்கியம் அது இருக்கு யார கண்டாருமான பண்ணினாலும் சந்தோஷம் இருக்காது பத்திரி நல்ல பட்சியமா பண்ணி போடுவாங்க என்னடி அது இன்னும் முருகக்கருப்பா இருக்கப்படாத சூடா வச்சாலும் ஆத்தி வச்சாலும் பச்சைப்பா பரமசிரமும் சந்தேகப்படுவான் எந்த காரியம் சந்தேகப்படுவான் பணத்தை எடுத்து கூட்டானோன்னு சந்தேகப்படுவான் பேசிட்டு இருந்தா நம்ம பத்தி பேசினானோ சந்தேகப்படுவான் அதுல இருந்து நிலை ரொம்ப எனக்கு மாசம் நூறு ரூபாய் வியாபாரம் ஆச்சுன்னா அவனுக்கு அஞ்சு ரூபா தரையம்பா கிடையாது சம்பளம் பேசாங்க அவனுக்கு வியாபாரம் ஆனால் இவங்க அவனுக்கு வியாபாரம் ஆகவனா இருநூத்தி அஞ்சு ரூபாய் இல்லாம கூடுவான் அவனுக்கு பாக்கியம் ஏற்பட்டு அவனுக்கு நமக்கு இவன் பண்ணணும் ஆறு பேரு நித்தம் துக்கத்தன் ஊவிப்பாள்னர் சத்தோஷா மூலா அபீஷ்மூல அபீஸ்வரா ஸ்ரீஜோட்சா மூடைய பாலியோட்சா மானம் வாஷியந்த பஞ்சம ஒரு வேஷம் துக்கத்தை கொடுக்க கூடியா அந்த வேழு தோஷத்தையும் முற்றுண்ணா மனுஷன் பண்ணும் அதுலயும் அரசன் கட்டாயம் முற்றுண்ணும் என்று சொன்னார் எம்பாலும் அதனால அழிங்க போது இந்த ஆறு தோழ்தோஷத்தினாலே என்ன நாள் துஷ்டீகளுடைய சம்பர்க்கத்தை பண்றது அட்சா சுதாட்டம் ஆடுவது அட்டையாடுவது குடி குடிப்பது அஞ்சாவது பொர்கமா பேசுறது அப்படி ஒரே அடியா ரொம்ப கடினமான பேச்சுக்கள் பேசுறது அது பரத்தியாருடைய மர்மாவை போய் பேசிக்க முடியா அம்மாதிரியான சொல்லு இதெல்லாம் துக்கத்தை தான் கொடுக்குமாண்டம் ஏதாவது புத்தத்தில் பெரும் தண்டனையா பண்ணிப்படுதான் அர்த்த தூஷமே செலவுக்கு செலவழிக்கிறது நல்ல காரியத்தில் ஒரே செலவழியாது சில குடும்பத்துல ஏதாவது சம்பந்தம் இல்லாத கேசி போக்குவரத்து அதுக்கு செலவழிப்பான் ஒரு தான சம்பந்த அதுக்கு அர்த்த தூஷன் செலவு அவன் பிரயோஜனம் இல்லாத ஆகும் ஒரு தர்மத்துக்குற போது நீங்க வந்து அவங்கள என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லுவாங்க பண துக்கத்தை குடுக்குமான் அவசியம் இந்த தோஷங்களையும் விளக்கணமாம் அஷ்டபூர்வநிமித்தானாடிவரும் நாள் பூர்வரூபம் குருமரோகத்துக்குஅப்டி தொப்புளை சித்தி வலிக்கும் டிவிக்கு இப்படி அஸ்து அஸ்தும் இதெல்லாம் பூர்வரூபம் சில வியாதிகளுக்கு பூர்வரூபம் என்னன்னதுன்னு சொல்லிருக்காள் ஆமா குருமரோகம் இருக்கிறவனுக்கு அப்படியே சாப்போடனே அந்த சாதம் சாதன் வர மேல வருது கீழ வர வலிக்கும் குருவை நீச்சல் அவனுக்கு அவன் அப்படி போய் என்ன அதிஷ்டானத்துல போய் தரிசனம் பண்ணி பெரிய மகான்களுடைய சமாதி ஆராதிப்பதுதான் பரிகாரம் அவன் வேற வழி ஒண்ணும் இல்லைன்னா இல்லன்னா கடைசியில ஒரு வழி தக்கவர வேற ஒண்ணும் மருந்தே கிடையாது நசிச்சு குடும்பம் நசிச்சு போறதுக்கு பூவரூபம் நாள் என்ன பிரதமம் நல்ல பெரியவாழ்த்துல துவேஷம் வருமானம் பிரம்மத்வேஷம் வருமானம் நல்ல வேதம் கற்றவர்களை துவேஷியாக நடப்பணாம் பிராமணர்களை காய்ச்சி ஜபிச்சா போதும் அவனத்தனக்குனாம்ணுடைய பொருளையை அபஹரிப்பனாம் இது மூணாவது பூர்வ ரூபம் அடிக்கோஷப்பட்டு அபினந்திளை பத்தி கொண்டாடின தோட்டத்துக்கெல்லாம் பாப்பான கொண்டாடணாம்னு சொல்லுவனா புருக்கமாகட்டோத்யிரு நல்ல காரியங்களில் எப்படாதுன்னு சொல்லுவனம் வந்து ஏதாவது அறியணும் அவரண யாச்சகத்துக்கு போனானே அசுயப்படுவனாம் தோட்டத்துக்கு எல்லாம் விடணும் ஆனா இது மாதிரி துவேஷிச்சவன் தூஷிச்சவன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கொண்டு விடுங்கே புத்வா விசர்ஜயத்த இது மாதிரி தூஷிச்சு தூஷிச்சு தப்பு பண்ணினவன் அடைஞ்ச க்ஷேமங்களை பாரு குடி கொடுத்தனில்லாமல் இருப்பான் அவனை பார்த்து துணி விடுந்தார் புத்வா விசர்ஜி தமிழ் எழுதி ராமஜாச்சாரியார் இங்கிலீஷ் நான் அஷ்டாபிமா அஷ்டாபிமான ஒருமுனட்டுதும் இல்லை அதான் தெரிஞ்சுக்கணும் காயத்ரி ஆவது காயத்ரி மாத்திர சாரோபி திஜோபி ஒரு காயத்ரி ஒரு தேவதா ஸ்தோத்ரம் சுவாமி இருந்திருந்தும் நமஸ்காரம் ஒரு வைலட்சண் விரிக்கணும் இவன் அது இல்லாம ஒருமையான பிராமணன் பிராமணன் சித்திரத்துல பொம்மைக்கு ஏதாவது பவர் உண்டா வாருக்கு போனா போகுமாதுல தப்சே இல்லாமல் ஒருமான் பிராமணன் பிராமணன் சொல்லு பிரயோஜனம் காயத்ரி ஆவது நன்னா பஞ்சாவசானா காயத்ரி பஞ்சபாத்தகம் அஞ்சா பிரிச்சு காயத்ரிய நன்னா அப்படி முப்பத்தி ரெண்டாவது நித்தியம் ஜபிக்கணும் அப்படி காயத்ரி ஜபிச்சு பாருங்கோ அதனால எவ்வளவு கஷ்டம் உண்டாருது எத்தனை கவலைகள்லாம் நீங்கிறது சவிதா சவித் தேவதாக்கமான மந்திரம் என்னன்னா கடன் கடன் கஷ்டங்கள்லாம் நிபத்தி ஆயிடுதல் காயத்ரி ஜபிச்சா சவிதா ஸ்ரீயா ஐஸ்வர்யத்தை கொண்டு கொட்டுறாள் காய்தி கைத்ரி ஜபிச்சு பாக்க கைத்திரி நன்னா ஜபிச்சா ஒரு விதமான குறவு இருக்காரு நல்ல குழந்தைகளுக்கு என்ன குழந்தையா இருக்கும் போது போட்டு அப்பவே அவரை காயத்திரி ஜபிக்க சொல்லி இவரும் ஜபிச்சு அத்தனை அப்படி பண்ணிட்டு இருந்தா தான் பிராமணன் வருமானம் சொல்லிட்டு வர்த்தமான பரமசுகத்தை கொடுக்கக்கூடியதான் வண்ணைய போல வெண்ண மாதிரி எந்த தயிர் ஆற்றுல நல்ல பாலை கறந்து அது நல்லா அழகா கரை குத்தி அத நல்லா கடந்து அந்த வெண்ணை எடுத்து வெளியான வண்ணை எடுத்து சாப்பிட்டா எப்படியோ அது மாதிரி ஆகலாம் ஒரு வெட்டு அது நம்ம சுகத்தை கொடுக்கக்கூடியது ஒரு நாள் எங்காடி சேர்ந்து காலேஜ்ல படிச்சோன்னா இருப்பான்னு உன் ஆயிரம் சமயத்துல உத்தாசம் அன்போடு இருந்திருப்பான் இது ஒரு வருஷமா அவங்கயா டெல்லியில இருந்திருப்பான் இவங்க திருநெல்வேல இருந்திருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்திருப்பான் ரொம்ப பரமசுகமா ரொம்ப நாள் ஸ்னேதனை கண்டு அவனோடு சேர்ந்திருப்பது போன்ற பரமசுகம் எது ஒரு பெரிய லாட்டரி ஐம்பதாயிரம் என்னன்னு தெரியும் தம் பிள்ளைய அப்படி ஆலிமீனம் அந்த பெயரை முத்தம் விட்டுக்கிற ஆனந்தம் இருக்கே அது உண்ண போலவா அந்த சுகம் அது குழந்தை உள்ளவனுக்கு தான் தெரியும் அது அன்புடன் அதனால ஏற்படும் சுகம் இருக்கு தனக்கு நடக்கணும் பெரிய பதவி கிடைக்கணும்னு தன்னை நினைக்கிறேன் அவனை கூப்பிட்டு உங்களுக்கு இன்னும் பத்து நாள்ல இந்த பதவி கிடைக்க போறது அப்படி சொல்லிட்டு போனேன் சொன்னான்னு சொல்லிவிட்டா தோழப்படுவார் இந்த பிரியாலாபம் இந்த இனிமையான சொல்லு அதனால அவன் படுற ஆனந்தம் கணக்கே இல்லையா உங்களுக்கு ஹைகோர்ட் டிக்கியா போட போறாள் போடப்படுறான் உடனே வந்துட்டு தான் சமுன்னதி தங்கள் கூட்டத்துக்குள்ள தலைவனாயிருப்பது ஆமா தங்கள் கூட்டத்தில் இவன் தலைவனாயிருந்தாக்க அது ஒரு பெரிய பாக்கியம் து ஒரு பெரிய போல பெரிய ஒரு பெரும் பூஜை பண்ணுவது நம்ம பெருங்கூட்டத்தில் எத்தனையோத்தம் வந்துட்டு போனான்னா அது பிரயோஜனம் இல்லை பெரும் கூட்டத்தில் தனியாக வரணும் வரணும் சொல்லி அவன் தனியாக ஒரு பெரிய பூஜை அடையவதற்கே அது ஒரு பெரிய சுகமாம் இதெல்லாம் நேர பாரி தெரியும் பார்த்தாலே தெரியும் இது கவாஸ்லீ அஷ்டு பிராச்சியம் தமசு அப்படின்னு ஒரு தீபத்தை போட்டு அவனுடைய காந்திய உலகத்தில் பிரகாசப்படுத்துவது போல் அப்படி பிரகாசப்படுத்தும் ஒரு வெட்டு குணம் இது அவசியம் அடையணும் அத்தையே நூற்றி சொல்ல பொருள் மேலே ரொம்ப புதம் நீச்சி அத்தியாயம் அது அது ஏதாவது நீ சொல்ல விடாம சொல்லணும் அதை ஒரு ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு அதை சொல்லி போறேன் நாளை நீக்கி புரிஞ்சா சொல்ல வேணா வார சரித்திரத்தை ஆரம்பிச்சு விடுறேன் இது என்ன இருக்குன்னு தெரிய பண்ண முடியும் சாம்பிளிக்கும் அது மாதிரி இருக்கிறதாவது தெரியணும் தான் அதை விடாம புண்ணிய சரித்திரம் மகாபாரதம் பெரிய புண்ணியம் இருக்கிறவாளுக்கு தான் இது கிடைக்கும் பணம் இருந்தா கிடைக்க நினைச்சுதான் கிடச்சு கூடாது இதனால் ஜென்மான் திரிமான புண்ணியத்தால் தான் யோகம் தன கசன குரம்பாத்தி ஒரு கோக்களை தங்க ரொம்ப குடம்புடம் இடத்துல தியானம் பண்ணியிருந்த புண்ணியம் ஒரு புக்தன் கட்டாங்கிறார் அப்படிப்பட்ட வெளியே புண்ணிய சந்திரம் குறிப்போட்டேன் சீவான் கட்டி அதாவது எல்லாருக்கும் பொண்ணுமா இருக்கா காட்டுகிறேன் கோபிகாஜி ோகார்த்தமாய் மிங்கமான வைகுண்டிருந்துஷங்களை எல்லாம் விட்டுவிட்டு மானுஷமான லோகத்தில் நம்ம போல் ஒரு மனிதனாய் பூலோகத்தில் வந்து வசித்து விஷயாதிகளில் ஈடுபட்டு சுவாமி இருந்து தர்மத்தை நடத்தி காட்டினால் விஷய வியாபிரதமா இருக்கிறவன் தர்மத்தை அமிப்பது முடியவே முடியாது அதுதான் உத்தம மனிதனுடைய ஒரு காரியம் எவ்வளவு விவகாரங்களில் ஈடுபட்டாலும் தர்மத்தை விடாமல் இருப்பதுதான் அதனால ராமகிருஷ்ணா தேவதாரத்துக்கு பெரிய பெருமை சுவாமி கல்யாணம் பண்ணின்றாள் அப்பா அம்மா அவருக்கும் உண்டு உண்டு அப்படி இருந்தும் சுவாமி தர்மத்தை அத்தியகம் ஜீவிதம் ஜிசியான் ஆபத்து தர்மத்தை விட உயிரை விட்டு விடுவேன் என்று ராமாவதாரத்தில் அப்படி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணின மகா பாவனமான சரித்திரம் மகாபாரதம் பெரிய மகைத்திஹாசம் சர்வபாபகரம் இந்த புள்ளி சரித்திரத்தை பதினெட்டு பருவாவாக ரச்சனை பண்ணி மகாகணபதி தன்னுடைய கிரந்தத்தினால் லேக்கனம் பண்ணியிருக்காள் இல்லாமன்னா அறுபது லட்சம் கிரந்தம் எழுதினா பேனா எத்தனை மரங்களை விட்டினா பேனாவா சாத்தியப்படுமா அவருடைய பாரமீஸ்வரமான அந்த அம்சம் புரிந்தின தந்த மது அந்த தந்தத்தால எழுதியிருக்காள் மேரு பருவத்திலே மேரு பருவத்தம் அறுபது லட்சம் இருக்கும் அந்தபதி எப்படி இருப்பார் அதுக்கு ஸ்லோகம் எப்படி இருப்பார் அந்த ஸ்லோகம் ஊகிக்கணும் அப்படிப்பட்ட பெரிய மகத்தான மகா புண்ணிய கிரந்தம் ஜென்மாவுக்கு பெரிய மகாபிராயித்தம் மகாபாரத சிரவணம் அப்படிப்பட்ட பெரிய புண்ணிய சரித்திரத்தை மகரிஷி சொல்லி வரும்பொழுது இப்ப உத்தியோகப்படுவா அதுல ஒரு தாசி மனத்தில் பிறந்தவர் அப்படிப்பட்ட மகா புண்ணாத்மாவான பல அத்தியாயங்களால் ராத்திரி காலத்துல உபதேசம் உபதேசம் தர்மத்தை சொல்றாங்க எப்படி சொல்லுவார் தன் பிள்ளைக்கு தர்மம் தோப்பம் சொன்னா எப்படி சொல்லுவார் தங்க அண்ணாவுக்கு தர்மம் சொல்லி தம்பி தர்மம் தெரியுன்னு அண்ணாவுக்கு நீங்க தர்மம் சொன்னா எப்படி இஷ்டப்பட்டமா சொல்லுவாரோ அப்படி மிதர் இஷ்டப்பட்டி தர்மத்தை போய் சொல்றாள் அதனால நீதி நீதி ஒரு தப்பி சொல்லியிருக்க மாட்டார் என்பது அதிலே வெளியானது அப்படிப்பட்ட பெரிய மகா புண்ணியமான மகத்தான தர்மம் மிது நீதி முதல் கொண்டு ஒரு சின்ன குழந்தை பர்ந்தம் தர்மம் தெரியும்னா மதுரநீதியை படிச்சா போதும் எச்ச பிரதிகள்லாம் கூட அப்படி இல்லை அந்த கிளாஸை வந்து அதுக்கு மூணு விதமான கிளாஸா ஆத்ம ஜானத்தை போய் உபதேசம் பண்ணி ஆத்ம ஜானத்துக்கு அனர்லா இருக்கணும்னு யஜ்யாதிகள் பண்ணணும் சொல்லி யஜ்யாதிகளும் பண்ண முடியலன்னா மாதிரி சுசூரூர் அப்படி படிப்படியா கொண்டு வராங்க ஆஹ் சன்னியாசியா போக முடியல யஜ்யாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க அக்னி ஆராதனம் பண்ண இருந்து இல்ல அக்னி ஆராதனும் பண்ண முடியல பத்னி அனுகூலமா இல்ல சரீரம் இடம் கொடுக்கல அம்மா அப்பா சுசூரூழ பண்ணு சாதாரிகளை என்ன பண்ணு அப்படி இல்லாம போய் சொல்ற அப்படி படிப்படியா சொல்லியிருக்க எட்ட பிரச்சனத்துல அப்படி பிரிச்சு சொன்னது எட்ட பிரச்சனை அதனாலதான் மாதா பூமியை திரி இசைனால எல்லாத்துக்கும் மேல அம்மா பூமிக்கு மேல பிரிச்சு ஆகாசத்துக்கு மேல பெருந்தது அப்பா என்று சொன்னதெல்லாம் என்னன்னா அது மூணாவது காசு இப்படி எட்ட பெரிய ஸ்திதியில இருந்து பேசுற நடவுது இதுர நீக்கி அப்படி இல்லையே சன்னியாசியிலேருந்து ஒரு சின்ன குழந்த படியா எல்லாருக்கும் தர்மம் அப்படிப்பட்ட சம்பத்துச் சுருள்வரால் இதுடன் சத்ராஷ்டிரனுக்கு ராத்திரி காலத்தில்